வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் சித்திரமும் கைப்பழக்கம் தெந்தமிழும் நாப்பழக்கம் இது நாம் நம்பக்கூடிய பொன்முடி இது ஏன் சொல்லப்படுகிறது அப்படின்னா என்பது ஓவியம் அது நம்முடைய கைப்பழக்கத்தால் வருவது தொடர்ச்சியாக பல பிழைகளை செய்து அதன் ஒரு நல்ல ஓவியத்தை நம்மால் வரைய முடியும் அதே போல செந்தமிழ் என்பது நான் பழக்கம் ஏனது நாம் நாவில் தொடர்ச்சியாக பேச பேசத்தான் செந்தமிழ் மிக அழகாக வரும் அப்படிங்கிறோம் அதே போல நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலின் வெற்றியும் நம்முடைய பழக்கத்தால் வருவது ஒரு செயலை மிக எளிதாக வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்குரிய பயிற்சிகள் நம்மிடம் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் பயிற்சிகள் வேண்டும் பயிற்சிகளின் போது நிறைய பிழைகளை செய்து நிறைய துன்பங்களை அனுபவித்து அதன் பிறகு வெற்றி அனுபவிப்போம் அதன் பிறகு அந்த செயலை செய்யும் பொழுது மிக எளிதாக செய்து விடுவோம் ஒரு ஆசிரியர் மெத்த படித்தவராக இருந்தாலும் அவர் முதலில் மாணவர்களை சந்திக்கும் பொழுது ஒரு தயக்கம் இருக்கும் அந்த தயக்கத்தை கடந்து அவர் மிக நல்ல ஆசிரியராக வேண்டும் அவருக்குரிய சொந்த அனுபவம் வேண்டும் இதுவே புதிதாக சேர்ந்தவர் ஒரு பத்து ஆண்டுகளான ஆசிரியராக இருந்தால் நிச்சயமாக அவர் மிக எளிதாக மாணவருக்கு ஒரு பாடத்தின் கருத்தினை புரிய வைக்க முடியும் அது ஏன் முடிகிறது என்றால் அவருடைய அனுபவத்தின் மாணவர்களை எப்படி கையாள வேண்டும் என்று பழக்கப்பட்டிருப்பார் அதே போல்தான் நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் அனுபவம் தேவை அது துன்பங்கள் நிறைந்ததாக இருக்கலாம் தோல்விகள் நிறைந்ததாக இருக்கலாம் அதை கடந்து அந்த செயலை நாம் தொடர்ச்சியாக செய்யும் பொழுதுதான் வெற்றி என்பதும் அனுபவம் என்பதும் மிக எளிதாக கிடைக்கும் எப்படி நாம் தங்கத்தை நெருப்பில இட்டு உருக்குகிறோம் அதிகமான நெருப்பை கூட்டும் பொழுதுதான் தங்கம் மிக எளிதாக உருகி நகையாக மாறுகிறது அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில் மிக அதிகமான துன்பங்களை சந்தித்து அல்லது தோல்விகளை சந்தித்து அதிலிருந்து காணக்கூடிய வெற்றிதான் நிலைத்திருக்கும் அல்லது அந்த தோல்விகளிலிருந்து நாம் கற்க பாடத்தின் வழியாக கிடைக்கக்கூடிய வெற்றிதான் மிக பெரிதாக கருதப்படும் புத்தர் மிக சாதாரணமாக ஞானத்தை பெற்றுவிடவில்லை அவர் தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் விட்டுவிட்டு மேற்கொண்டார் அந்த தவம் மிக சாதாரணமான தவம் அல்ல பதினான்கு ஆண்டுகள் அவர் தொடர்ச்சியாக தவத்தினை மேற்கொண்டார் பதினான்கு ஆண்டுகள் அவர் தவத்தினை மேற்கொண்டதன் காரணமாகவே புத்தர் துன்பத்தின் காரணம் என்ன என்று கண்டறிந்தார் ஆகையால் நாமும் பல துன்பங்களை கடந்து வெற்றியை நோக்கி பயணிப்போம் அந்த வெற்றி தவமாக இருக்கட்டும் தவம் மேற்கொள்ளும் பொழுது பல இடையூறுகள் வரலாம் பல இடையூறுகளை கடந்தும் நெருப்பிலேயே விட்டு உருவுகிறதோ அதை போல நாமும் வருத்திக் கொண்டு தவத்தினை மேற்கொண்டால் நிச்சயமாக நாமும் ஞானத்தை அடைவோம் என்பதுதான் உண்மை இதை வள்ளுவர் சொல்லும் பொழுது மிக தெளிவாக சொல்கிறார் தங்கம் எப்படி புடம் போட்டு உருக்கும் பொழுது உருகி நகையாக மாறுகிறதோ அதே போல தவம் மேற்கொள்ளுவரும் பல துன்பங்களை கடந்துதான் அடைய முடியும் எவ்வளவு துன்பங்களை கடந்து மேற்கொள்கிறார்களோ அதற்கு ஏற்பால் துன்பங்களை கண்டு நாம் அஞ்சாமல் நம்முடைய தவத்தினை தொடர்ச்சியாக மேற்கொள்ள முயற்சிக்க வேண்டும் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி தவம் குரல் எண் இருநூத்தி சுட சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோக்கிற்பவர்க்கு மீண்டும் குரல் சுட சுடரும் ஒளிவிடும் துன்பம் சுட சுட இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி